ாய தோத்ரவேத்ரை கபாணே ஜானாய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நம பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சத்குருநாதரையும் வணங்கி கொண்டு அஞ்சாவது அத்தியாயத்தை தொடங்குறேன் இந்த அஞ்சாவது அத்தியாயத்துக்கு சந்நியாச யோகம்னு சில புஸ்தகத்தில் போட்டிருக்கு கர்ம சந்யாச யோகம் அப்படின்னு சில புஸ்தகத்தில் போட்டிருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாலாவது அத்தியாயத்தில் சொன்ன விஷயத்தையே திரும்பவும் இங்கே கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியிருக்கு அர்ஜுனன் திரும்பவும் சந்தேகத்தை உடையவனாக இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு இதுவரைக்கும் பண்ண உபதேசத்தில் இன்னும் தெளிவு தேவைப்படுறதுனால இந்த அத்தியாயத்தை அர்ஜுனன் தொடங்கி வைக்கிறான் பகவான் அதுக்கு உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு சேம் சப்ஜெக்ட் தான் அதே விஷயந்தான் இங்கே வருகிறது அப்புறம் இந்த அத்தியாயத்தோட கடைசியில தியான யோகத்துக்கு முகவர கொடுக்கிறார் நாம ஸ்ரத்தா பக்தியோட இந்த அத்தியாயத்தை இப்ப படிக்கிறோம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம அத பஞ்சமோ சந்நியாசயோக அர்ஜுன உவாச்சியம் கர்மணாம் கிருஷ்ண புனரியோகி தன்மே சுர்ஜுனன் பேசுகிறான் ஹே கிருஷ்ணா கர்மத்தை சன்னியாசம் பண்றத பத்தியும் நீ புகழ்ந்து பேசுகிறாய் கர்மணாம் சன்னியாசம் நாலாவது அத்தியாயத்துல சன்னியாசியா இருக்கிற ஞானிய பத்தியும் உபதேசம் பண்ணிருக்காரு பகவான் கிரகஸ்தனாயிருக்கிற ஞானியை பற்றியும் உபதேசம் பண்ணியிருக்கார் அர்ஜுன மனசில் இன்னும் சந்யாசம் பண்ணணுங்கிற அந்த புத்தி பலமாக இருக்கு பகவான் சொல்கிறத உள் அவனுக்கு ஸ்ரமங்கள் இருக்குன்னு தெரிகிறது சந்நியாசத்தை புகழ்ந்து பேசுகிறாய் கர்மனாம் சந்நியாசம் ஷம்சசி புனா யோகம் சம்சசி நீ கர்மயோகத்தையும் புகழ்கிற கர்மத்தை சந்யாசம் பண்ணுறத்தையும் புகழ்கிறாய் ஏத்தையோகோ எது ஸ்ரேயா இந்த ரெண்டில் கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறது கர்ம யோகம் பண்ணுறது இந்த ரெண்டில் எது சிறந்தது கர்மத்தை சந்யாசம் பண்ணினா கர்ம யோகம் பண்ண முடியாது கர்ம யோகம் பண்ணினா கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது பகவான் எந்த அர்த்தத்தில் பேசுகிறார் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு தெளிவாக புரியலேங்கிறது தெரிகிறது நம்ம விளக்கம் படிச்சுட்டோம் ஏன்னா பகவான் சின்னதாக உபதேசம் பண்ணார் வியாசரத விஸ்தாரமாக எழுதினார் நம்ம அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்ததுனால புரிஞ்சுணுட்டோம் அர்ஜுனனுடைய நிலையில் கற்பனை பண்ணி பார்க்கணும் அர்ஜுனனுக்கு இன்னும் அதில் தெளிவு கிடைக்கல அதனால தான் இந்த கருத்தை சொல்கிறான் ஆ கர்ம சன்னியாசத்தையும் நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீர்கள் ஷம்சசின்னா புகழ்ந்து பேசுகிறாய்ன்னு அர்த்தம் யோகத்தையும் புகழ்ந்து பேசுகிறாய் கர்ம யோகத்தையும் நீ புகழ்ந்து பேசுகிறாய் கடைசில பகவான் முடிக்கிற போது யோகம் ஆதிஷ்டங்கிறதுக்கு அர்த்தம் உண்மையிலேயே கர்மயோகத்தை பண்ணுன்னு அர்த்தம் ஏன்னா அர்ஜுனனுக்கு இன்னும் ஞானம் சரியாக வரலேங்கிறது தான் உண்மை ஞானம் இருந்தால் அப்போவும் நீ கர்மத்தை விடக்கூடாது அப்படிங்கிறத தான் பகவான் சொன்னார் ஆனால் உண்மையிலே அர்ஜுனனுக்கு ஞானம் இல்லை ஞானத்துக்குரிய தகுதியை பெறத்துக்கான கர்மயோகத்தை தான் உபதேசம் பண்ணிட்டுருக்கார் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறது இப்படி தான் இருக்குது ஏதையோ எது ஸ்ரேயா இதுக்குள்ளே எது ரொம்ப சிறந்ததோ மே எது எனக்கு எது சிறந்ததோ தத்து ஏக்கம் ப்ரூஹி அந்த ஒன்றை சொல்லு சுனிஷிதம் ப்ரூஹி நிஷிதம்னா நிச்சயமாக சொல்லணும் சுனிஷிதம்னா நன்றாக நிச்சயப்படுத்தி சொல்லு நான் என்ன பண்ணணும் கர்ம யோகம் பண்ணணுமா கர்ம சந்யாசம் பண்ணணுமா இன்னொரு பாஷையில் சொன்னால் நான் இல்லறத்துலேயே இருக்கணுமா துறவரத்தை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படியும் இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க முடியும் ஏன்னா கர்மயோகங்கிறது கிரகஸ்தாசிரமத்துக்குரியது பொதுவாக கர்ம சந்யாசங்கிறது சன்னியாசிகளுக்கு உள்ளது ஆக இதில் எனக்கு ஏதோ ஒன்று தெளிவாக சொல்லணும் எனக்கு இன்னும் தெளிவு பிறக்கலை நீ இவ்வளவு சொன்னாலும் எனக்கு இன்னும் தெளிவாக புரியலை அப்படிங்கிற கருத்தை அர்ஜுனன் பகவானிடத்தில் விண்ணப்பிக்கிறான் மிகவும் ஸ்ரத்தா பக்தியோடு விண்ணப்பிக்கிறான் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தன்மே ப்ரூஹி சும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய